வணக்கம் சமையல் பகுதிக்காக உங்க அளம இலை ரொட்டி முருங்கை கீரை ஒரு கப் பச்சரிசி அரை கப் வெங்காயம் அரை கப் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப என்னை தேவையான அளவு செய்முறை முதல்ல பச்சரிசிய வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்ல ஊற வச்சு வச்சிருவோம் அதை ஊறினதும் அது தண்ணி எடுத்து அது கூட உப்பு மிளகு சேர்த்துப்போம் இந்த மிக்ஸியில் போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த முருங்கை கீரிய வதக்கி வச்சுருவோம் இன்னும் ஸ்டவ் பற்ற வச்சிட்டு வானல் வச்சு காஞ்சதும் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு வெங்காயத்தை பொடியை ஃபைனாக சப்பாணி வதக்கி அதை எடுத்து வச்சுப்போம் இப்போ வந்து அந்த மிக்சியில் அரிசி மிளகு உப்பு போட்டுக்கொள்ளி அதை வந்து அரைச்சிப்போம் முதல்ல அதை அரைகிட்டும் கொஞ்ச நேரம் அரை தண்ணி ரொம்ப ஊற்றி வண்டா பார்த்து ஊற்றி அரைப்போம் அது அது அரை கொஞ்சம் அரைஞ்ச உடனே இந்த முருங்கை கீரை வதக்க வச்சிருக்கலாம் அதை ஆறினதும் அதை எடுத்து அதில் கலந்துட்டு சீரகத்தையும் போட்டு அதையும் நல்லா அரைச்சிப்போம் நல்லா அரைச்சிட்டு அதை அடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டு அதை ஒரு பவுலில் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இந்த வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா கலந்துட்டு சோப்பாத்த வச்சுக்கிட்டு தவ வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த அடை மாவை ரவுண்டாக போட்டு அதனால எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பர்மான டேஸ்டி அண்ட் ஹெல்தி முருங்கை ரொட்டி தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்